அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை ஒரு பிரஜைக்கு நாட்டில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஒழுக்கம்தான் உடைமையாக இருக்க வேண்டும் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அந்த ஒழுக்கத்துக்கு மாறாக ஒருவன் நடந்து கொள்வானேயானால் அது மிகவும் தாழ்ந்த பிறப்பாக ஆகிவிடும் அதாவது நம்முடைய முன்னோர்களையே குறை சொல்லுகின்ற தன்மைக்கு கொண்டு போய்விடும் எனவே குடிமகன் நாட்டில் உள்ள குடிமக்கள் எல்லோரும் ஒழுக்கத்தை தங்கள் உடைமையாக கொண்டால்தான் சமூகம் நன்றாக இருக்கும் என்பது கருத்து மற்றொரு கருத்தும் இதைப் பற்றி இருக்கிறது ஒருவன் எவ்வளவு உயர்ந்த குடியில் பிறந்தவனாக இருந்தாலும் நல்லொழுக்கம் தவறினால் அவன் இழிந்த பிறப்பினை உடையவனாக ஆகிவிடுவான் அவனுடைய பிறப்பு குற்றமுடையதாக தவறுடையதாக ஆகிவிடும் ஆகையால் நல்லொழுக்கம் உடைமையே உண்மையான உயர்குடி பிறப்பாகும் நல்ல உயர்வை கொடுக்கும் அந்த உயர்வு பெற்றவன் யாராக இருந்தாலும் அவனே சமூகத்தில் உயர்ந்த குடிமகனாக குட் சிட்டிசன் சொல்கிறோமே அவ்வாறு கருதப்படுகிறான் ஆகவே யார் ஒருவன் நட்குடி பிறப்புடையவனோ அவன் தன் குடிக்கு தீந்தும் பழியும் உண்டாகாமல் தடுப்பதற்காகவாவது நல்லொழுக்கமுடையவனாய் வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் தன்னுடைய குடும்பத்திற்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துவிடக்கூடாது இது குடும்ப அமைப்பை சார்ந்த உயர்ந்த மேலான கருத்துக்கள் சமூகத்தில் அவரவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொது ஒழுக்கம் சிறப்பு ஒழுக்கம் இவற்றையெல்லாம் கடைபிடிப்பதுதான் தகுந்த குடிமையாகும் குடிமை என்று சொன்னால் சிறந்த சமூகத்தில் குடிமக்களாக குடிமகனாக வாழலாம் சமூகத்தில் அவரவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப பொது ஒழுக்கம் சிறப்பு ஒழுக்கத்தை உடைமையாக கொண்டு அப்படி வாழ்கின்ற மக்களெல்லாம் சேர்ந்து சிறந்த குடிமக்களாக கருதப்படுவார்கள் பொது ஒழுக்கத்திலும் சிறப்பு ஒழுக்கத்திலும் தவறுவார்களே ஆனால் அந்த அந்த குறிப்பிட்ட பொறுப்புணர்ச்சியுடைய அந்த சமூகத்தில் அவர்கள் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் ஆகவே ஒழுக்கம்தான் உயர்ந்தது ஒழுக்கம் உடையவன் மேலான குடிமகன் குலமகன் அந்த குடும்பத்துக்கும் நல்லது செய்கிறான் சமூகத்துக்கும் நல்லது செய்கிறான் அந்த ஒழுக்கம் இல்லாதவன் பிறப்பு பயனற்றதாகி விடுகிறது சமூகத்திற்கு கெடுதலையும் உண்டு பண்ணி விடுகிறது உடைமை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பெறுவதற்கறிய செல்வம் என்ற ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக இதை உடைமையாக வைத்திருக்க வேண்டும் இது பிறவிதோறும் வரக்கூடிய உடைமை மற்றதெல்லாம் பிறவிதோறும் வரக்கூடிய உடைமை அல்ல பொருளுடைமையெல்லாம் செல்வம் கல்வி அதிகாரம் ஆகிய எல்லாம் உயர்நிலைக்கு காரணங்கள் என்று நாம் பொதுவாக கருதினாலும் அவற்றிலெல்லாம் ஒழுக்கந்தான் மிகச் சிறந்ததாக பெரியோர்களால் உணரப்பட்டு உபதேசிக்கப்பட்டு வருகின்றன ஒரு ஊரில் ரொம்ப பெரிய பணக்காரன பெரியவன் சொல்லலாம் படித்தவன பெரியவன்னு சொல்லலாம் பதவியில் இருக்கிறவன பெரியவன்னு சொல்லலாம் அதெல்லாம் உண்மையான பெரியவனாக ஆகாது செல்வம் இல்லாவிட்டாலும் படிப்பில்லாவிட்டாலும் பதவி இல்லாவிட்டாலும் ஒழுக்கமாக இருக்கிறவனத்தான் பெரியோர்கள் புகழ்ந்து பேசுவார்கள் மகான்கள் ஆக ஷீலத்தினால் உயர்ந்திருக்கிறவர்களை ஞானத்தார் எல்லோரும் இயல்பாகவே தலை வணங்கி உயர்ந்த உரிமையோடு தொழுது வாழ்கின்றார்கள் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு முதல்ல வள்ளுவெருமான் சொன்னது இந்த ஒழுக்கத்தினால் இற கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனசில் வச்சு தான் அப்படி சொன்னார் நாளடியார் நூற்றி பாடல் சொல்லுகிறது நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவல்லார் பொருள் இல்லை தொல் சிறப்பின் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்றவற்றான் ஆகும் குலம் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லும் சொற்களுக்கு உண்மையில் பொருள் கிடையாது குலம் என்பது தொன்று வரக்கூடிய மேன்மையினை உடைய செல்வத்தால் மட்டுமல்ல தவம் கல்வி முயற்சி ஆகியவற்றாலும் ஏற்படக்கூடியது விதுரநீதி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லுகிறது ஒருவன் உயர்ந்த பரம்பரையைச் சேர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் அவன் குறைவான நடத்தை உடையவனாக இருப்பானே ஆனால் அவன் யாருடைய மரியாதைக்கும் மதிப்பதற்கும் உரியவனாக ஆக ஒருவன் சாதாரண குலத்தில் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம் உண்மையில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை என்பது வேறு விஷயம் ஆனாலும் ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயே அவனை மதிப்பிடவும் மதிக்கவும் வேண்டும் குலம் முக்கியமல்ல குணமே முக்கியம் இதை சொன்னவர் வீதர் அவர் தாழ்ந்தவராக கருதப்பட்டாலும் இந்த நீதி சாஸ்திரத்தினால் அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே நினைவு கொள்ளலாம் பார்க்கலாம் குடிமை நாட்டில் வாழும் நற்குடி மக்களுக்கு உடைமை உரிய பொருளாக இருக்க வேண்டியது ஒழுக்கம் ஒழுக்கமேயாகும் இழுக்கம் ஒழுக்கத்தை விட்டு விலகுவது இழிந்த பிறப்பாய் விடும் பெறுதற்கரிய மனித பிறவியை கெடுத்ததாக வீணாக்கியதாக ஆகிவிடும் அது மட்டுமல்ல பெருதற்கரிய பிறவியை இழிவுபடுத்தியதாக ஆகிவிடும் பெரும் பழிக்கும் பாவத்திற்கும் ஆளாக நாட்டில் வாழும் நற்குடி மக்களுக்கு உரிய பொருளாக இருக்க வேண்டியது ஒழுக்கமே ஆகும் ஒழுக்கத்தை விட்டு விலகுவது பெருதற்கரிய மனித பிறவியை வீணாக்கிவிட்டதாக ஆகிவிடும் பிறவியை மிகவும் இழிவுபடுத்தியதாக ஆகிவிடும் என்பது பொழிப்புரை ஒழுக்கம் உடைமை குடிமை